பக்கங்கள் என் விதிப்படியே அதேபடியே நடக்குது மேலும் யுகங்களும் ஒவ்வொரு யுகம் அதாவது கிரேதரகம் சொல்லக்கூடிய சதுரியுகங்கள் மனுக்களுக்கு உள்ள எல்லைகள் மனுக்கள் இருக்காங்க அவர்கள் காலங்கள் இவ்வளவுதான் இருக்கணும்னு அவர்கள் எல்லை வச்சுருக்கார் உரைத்தீடு பர அபர அபரத்து அபரத்தங்கள் பிரம்மம் பராக்க அரகற்பம் ஒரு கர்ப்பம் சொன்ன ஆயிரம் சதுரம் கொண்டது அர்த்தம் எத்தனை கோடி வருஷம் பாருங்க அதுதான் ஒரு கர்ப்பம் அப்புறம் அந்த மாதிரி அது ஒரு கர்ப்பம் அப்புறம் ரெண்டு கர்ப்பம் இப்படி பல கற்பங்கள் கர்ப்ப ஆரம்பத்திலேயே தேவர்கள் மேலே சொன்னப்பட்ட தேவ பூ அவங்க ஆறு முன் ஜென்மங்கள்ல மனிதராக இருந்த முன் கர்ப்பத்தில் அந்த மனப்பரிபாரத்தை அந்த மாதிரி கர்ப்பாரம்பத்திலேயே மேல் போகிறாங்க பிறகு இந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியபாதத்தன்மாரியே அந்த லோகங்களுக்கு போகிறது உண்டு அதாவது கர்மத்தியவர்கள் சொல்கிறார் அப்புறம் வந்துடுவாங்க அவங்க மிகுந்த பொண்ணை செஞ்சுருந்தா கர்ப்பாரம்பத்திலே அவங்க பறக்கிறது உண்டு இது போல் இப்போ அமெரிக்காவில் அந்த நாட்டிலேயே பறந்து வரல கூட்டமுழுக்கு இங்கேருந்து போய் சேர்ந்துக்கிறாங்கல்ல அப்படி அங்கே இங்கேருந்து போய் பரிஜயம் ஆகிடுறாங்க சில பேர்கள் அவர்கள் ஒன்று அப்படி போல் இதெல்லாம் ஒரு கணக்குகள் நிவர் காலம் விளங்கிக் கொண்டிருக்க கால வேதம் இருக்கு இது எல்லாத்துக்கும் பொருந்தும் யாவையும் அனைத்தையும் நான் நியமித்தபடியிலே நிலையம் நான் எந்த நியமம் பண்ணியிருக்கோ அது நிலையா இருக்கு என்னுடைய நியமத்துக்கு மாறாக எதுவும் நடக்காது ஒரு நாளும் பற்பளவதாக மொழி பாதலம் அனைத்தும் எப்புவன மும் பிரமரண்டமவையாவும் இப்படி இருக்கும் அது என்றால் பாட்டு மீண்டும் சொல்றார் உற்பவ அதாவது உற்பத்தி ஆகிறதற்கு பொருதுகள்லாம் சர அசர யோனியாக இருக்கு சரம் என்ன நடப்பன அசரம்னா நிற்பன தாவரஜங்கமனு தமிழை சொல்லுவாங்க உற்பவங்களில் நாலு பிரிவு சொல்றார் சராயம் அண்டஜம் உற்பத்தியம் அந்த நாலு விதமான வழிகளில் பிறக்கிறது உண்டு நாலு விதம் பொது சில சமயங்களில் வேற பிறகு சாதனம் சொல்லியிருக்கு திரௌபதி திஷ்ட தீவன் அக்னி பிறந்தா சொல்லப்படுது அப்படி உண்டு துரோணர் துரோணத்தில் பிறந்தா சொல்லப்படுது இதில் யாரையும் செய்வார் இதெல்லாம் கணக்கு சேர்க்க முடியாது ஆனால் பொதுவாக நாலு வித வழிகள்ான் சராஜம் அண்டஜம் சுவேதம் உத்பத்தம் இதில் சராசனம் நிற்ப நடப்பன உயிர்கள் உற்பத்தி ஆகின்றன இப்படி பற்பளவதாக மொழி முடிகின்ற மொழியப்படுகின்றது அதோட பாதளமனைத்தம் பாதாள ஏழு லோ கீழ் லோ ஏழு மேல் ஏழுன்னு சொல்லப்படுது அதெல்லாம் வித்தலை சுத்தல தராதலை மகாதள ரசாதள பாதாளம் சொல்லப்படும் ஏழு லோகங்கள் மேல் லோகங்கள் பூலோகம் முகர்லோகம் சுவர்லோகம் மகர் லோகம் ஜனலோகம் தவலோகம் சக்தி லோகம் என்று ஏழு லோகங்கள் ஏழு பதினாலு லோகங்கள் சொல்லப்படும் இந்த ஏழு பதினாலு மூணாம் சுருக்கி சொர்க்க மத்திய மூணாவது சுருக்கிறது உண்டு சொர்க்க மத்திய பாதாளம் மூணாம் சுருக்குவாங்க பற்பளவதாக மொழி பாதலம் அனைத்தும் எவ்வனமும் இப்படி சொல்லப்பட்ட எந்த லோகங்களாக இருந்தாலும் சரி அதோட பிரமர் அண்டம் அவையாகும் பிரம்மனுடைய திருட்டி அண்டம்னு பேர் அண்டம்ன்னா முட்டை வடிவமாக இருக்கிறது அர்த்தம் அந்த அண்டங்கள் இதெல்லாம் அவருக்கு கட்டுப்பட்டது அண்டங்கள் அனைத்தும் இப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எது எப்படி இருக்கோ அப்படியே அது என் நியமத்தால் இப்படி இருக்கும் இப்படி நியமனத்தை தவறாமல் செயல்படுது இப்போ நீங்க கேட்கலாம் அது நியமங்கள் தவறாமல் நடக்குது இப்போ ஜீவர்கள் மட்டும் நியமம் தேவை நடக்கிறாங்களா புண்ணிபாய் செய்கிறாங்களே அப்புறம் தண்ணாங்களேன்னாக்கா அவங்களுக்கு சுதந்திரம் இல்லையானா அவங்களும் சுதந்திரம் உண்டு கொஞ்சம் சுதந்திரம் உண்டு அதில் அவர்களும் தவறு பண்ணுறது இவங்களும் தவறு பண்ணுறது உண்டு அந்த தவறுகள் பண்ணும்போது தண்ண யாருக்கும் உண்டு ஆனாலும் முக்கியமான நீதிகள் மட்டும் மாறார் சூரிய சந்திரன் நீதெல்லாம் அது எப்போ ஒரே இருக்கும் அதில் அவர் அதிஷ்டான தெய்வம் இருக்குல்ல அபிமான தெய்வங்கள் அதை தவறு பண்ணும் அது தண்டனை உண்டு அதனால் அபிமான தெய்வங்கள்னால் தவறு உண்டு அதே மாதிரி ஜீவரோட அபிமானத்தினால தவறுகள் செய்கிற உண்டு அது தண்டனையும் உண்டு ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நியமம் வச்சிருக்கார் அந்த நியமம் செஞ்சே ஆகணும் செயல் என்னோக்கா ஐஸ்வர்மியம் அநியுதிக கெட்டு போய்க்க அது செஞ்சு அதனால் எல்லாருமே தவறுகள் செய்கிறாங்கன்னு சொன்னால் அது தவறுகளுக்கு தண்டனை உண்டு அந்த அண்ணன் எதனால சொன்னாங்க திருந்தும் போட்டு தான் ஒரு தண்ணி திருந்தும் போட்டுதான் அந்த அண்ணை உண்டை இம்சை பண்ணதான் அர்த்தம் இல்லை அஞ்ஞானிகள் தான் இம்சை பண்ணுறான்னு சொல்லுவாங்க இவைகள் இந்த அண்ணன் திருந்தும் போட்டு செய்யப்பட்டது ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுவாங்க அதனால் எல்லாருமே என்னை இமைத்தனால தான் செயற்படையே அவர்கள் இஷ்டத்தை எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லுறாரு றி தோன்றும் அனந்த பின்னான் மகமாயன் தன்னிடையே நிகழும் பிரமரண்டங்கள் தனக்கொரு முடிவுதானிலவான் முன்னிறந்தனவும் முடிவிலை என்பான் முளைத்திடப்படுவதப்படியே என் நியமத்தால் தோற்றமும் நிலையும் இறுதியும் பெறுவதெங்கெல்லாம் ஸ்ரீஈஸ்வரகீதையிலே ஆறு அத்தியாயம் சிவசக்தி செயல்படுத்த அத்தியாயம் இருபத்தி ஓராது பாட்டு அதில் சக்தியுடைய சாமர்த்தியம் மாயனுடைய சாமர்த்தியத்தை அணிச்சுட்டு வர்றார் எல்லாம் அவருடைய நியமத்தினாலே அந்த மாயை கட்டுப்பட்டு செயல்படுகிறது என்று சொல்வார் சகல விஷயங்களும் மாயனுடைய பலனாமா இருந்தாலும் கூட அது சேதன புருஷனாகிய என்னுடைய கட்டுப்பாடு இருக்கிறது என்பதை விளக்கிறார் எண்ணிலே தோன்றும் அனந்த பின்னான்மகமாம் அந்நியமின்றி எனக்கு அந்நியம் இல்லாமல் எழுத்திலே காணப்படுகின்ற அனந்த எல்லையில்லாத பின்ன ஆன்மகமாய் வேறு வேறாக தோற்றுகின்ற அவை அனைத்தும் தன்னிடையே நிகழும் பிரம்மாண்டங்கள் அது தன்னிடையே இருக்கிறது பிரம்மாண்டங்கள் தனக்கொரு முடிவு தான் இல்லை தான் இப்படிப்பட்ட பிரம்மானால் ஒரு முடிவு கிடையாது எத்தனையோ வேறு வேறாக தோற்றினாலும் கூட எல்லாம் தன்னடியே தான் தோற்றுது தனக்கு அந்நியமாக கிடையாது அதுக்கு ஒரு முடிவே கிடையாது முன் இறந்தனவும் முடியவில்லை முன்ன இதற்கு முதல்ல எத்தனையோ அண்டங்கள் நாசமடைந்திருக்கு என்பால் என்னிடத்தில் முளைக்கிடப்படுவதும் அப்படியே உற்பத்தி ஆவதும் அதே பிரகாரம்தான் எத்தனையோ உற்பத்தியாக இருக்கு என் நியமத்தால் என்னுடைய கட்டுப்பாட்டினால் தோற்றமும் உண்டாவதும் நிலையும் நிலை பெறுவதும் இறுதியும் நாசமடைவதும் மட ஒடுங்குவதும் பெறுவது அப்படிப்பட்ட நிலையை அடைவது இங்கு எல்லாம் அப்படித்தான் அடைந்தார் அதாவது இதற்கு முதல் எத்தனையோ அன்னங்கள் சிரிட்டு பண்ணியாச்சு எத்தனையோ நாசம் அடைஞ்சது எத்தனையோ இருப்பு இருந்தது அது கணக்கே இல்லைங்களா அவர் இந்த இதுதான் நமக்கு முதல் சிரிட்டு என்றோ அல்லது முடிந்த நிலை அர்த்தமல்ல எத்தனையோ நடந்து போச்சு அத்திலையும் பிறந்து பிறந்து இறந்து தான் வந்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ வர்றது எதுக்கு எல்லாம் அந்த மனப்பரிபா அடைகிற வரைக்கும் வந்துகிட்டே இருக்கணும் பிறந்ததிலிருந்து அந்த மனமானது போன சாந்தி வரைக்கும் பிறந்த பிறந்து எனக்கு தான் வேணும் மன அமைதிக்கு எல்லாமே உலக வாழ்க்கை போகிற மன அமைதி தான் அமைதி ஏற்படுறதுக்கு இந்த மனமானது பரிபாலம் அடைஞ்சால் தான் முடியும் ஆத்மனாத்மா பாகுபாடு தெரிஞ்சு அது அவன் சாந்தபுரம் தான் என்ற நிச்சயம் எதுவரைக்கும் எப்போ வருதோ அப்போ தான் சாந்தி அழகை வரலாம் போகலாம் அதுதான் அவர் சொல்கிறார் ஜனகராஜன் சொல்கிறாரில்ல காஷ்டத்தில் முன்னாடும் முன்னா வரும் அவர்தான லையொக்கும் விண்ணாடும் இந்தீரரும் அவர் வாழ்வும் போயின விண்மீனையொக்கும் எண்ணாடும் வீராமரும் அண்டங்களும் இறந்தவில்லை இல்லை கண்ணாடும் அவை வாழ்க்கை நிலை என்னே கவலும் எஞ்சே அப்படின்னா எத்தனையோ போயிடுச்சு நாம் அபூர்வமாக பறந்து போட்டோம் நமக்கு வெட்டிகாரத்தன வாழ்ந்துகள் இருக்கோம்னு நினைக்கிறேன் எத்தனையோ போயிடுச்சுங்கிறாரு மன்னாலும் மன்னவரும் அவர் தனமும் மாண்டனம் எத்தனையோ போயிட்டு எத்தனையோ ஜனங்கள்னா மனோ மனதாக போயிட்டாங்க அதிகாரம் செலுத்துகிறவங்களாம் தேவர்களோ இந்திரளோவர்களோ எத்தனையோ போயிடு செய்து வரைக்கும் இது மட்டுமாட்டித்தே பிரம்மாண்டங்கள் எத்தனையோ போயிடுச்சு பிரம்மாண்டே எத்தனையோ பிரம்ம தேவர்கள் ஒன்று ரெண்டு இல்லை அவன் அவனே போயிடுச்சு அப்படி இருக்கும்போதுக்கு அந்நாடு மேல் எங்கே இதெல்லாம் எங்கே போச்சு நீ வாழ்க்கை நிலை என்ன என்ன உன் வாழ்க்கையை மனமே சொல்லு அப்படின்னா இந்த விசாரம் வரும்போது தான் அந்த மனத்து அமைதியடையது காரணம் என்ன எத்தனையோ போகுது வருது இந்த மனதில் ஆசாபாசங்கள் எதுக்கு சில நேரம் வர்றதுக்கு போகிறதுக்கு இவ்வளோ ஆசாபாசங்களா எதோ கிடைத்தால திருப்தி அடைஞ்சிடு போகிறது அப்படிங்கிற ஒரு பண்பாடு அப்போதான் அது மனசுக்கு உதயமாகும் நிலைக்கிறது இல்லை உதயமாக கொஞ்சம் கொஞ்சம் குறிப்பை தியாகும் திருத்தி யுப்தி அனுபவம் மூன்று பிரமாணம் இருக்கு ஆனாலும் ஜீவர்கள் இந்த விவேகம் கொள்ளாத காரணத்தினால்தான் நாம் பெரியவன் கட்டிக்காரன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு என்று இருமாந்திருக்கிறது காரணம் தான் அது மனசு ஒரு ஜென்மத்தில் பரிபாக அடைகிறதில்லை எப்படி பிள்ளைகள் படிக்கிறது இல்லை வகுப்பு ஒரு ஆண்டு முதலாண்டிலே எல்லாம் வந்துடு இல்லை பத்தாண்டு கூட சரியாக எழுத்து படிக்கணும் படிக்க முடியல ஒரு பத்திகை ஒரு பத்திரிகை போட்டுருந்தது பத்திரி எழுதுனாங்களா ஒரு பையன் பத்தாது படித்தேன் பத்தாம் ஆண்டு படிச்சுவேன் அதில் எழுத்து பிள்ளைகள் எப்படி எங்கள் பள்ளிக்கு மாவட்ட மாவட்ட ஆட்சியர் வந்தாருன்னு எழுதினோம் மாவட்ட ஆட்சியர் வந்தா எழுதின மாவாட்ட வந்தாரு மாவாட்டம் வந்தாரா மாவட்ட ஆட்சி வந்தாலும் மாவாட்டம் வந்தாரு எழுதினார எப்படி பள்ளிக்கு மாவாட்டம் வந்தார அப்படின்னு எழுதினா எப்படி இருக்கும் அப்படி போல பிள்ளைகள் எழுத்து பிள்ளைகள் எல்லாம் பிராமணர் கல் சார் அப்படி போல எழுத்து பிள்ளைகள் பத்து வருத்து பிள்ளைகள் எழுதும் போது அப்புறம் ஒரு கல்வியிலேயே இந்த வளர்ச்சி இவ்வளோதான் ஒரு பத்து பாலு வருஷம் படிச்சு இவ்வளோதான் வளர்ச்சி எழுத்து பிள்ளை இல்லாமல் எழுத முடியல எங்கள் பள்ளிக்கு மாவாட்டம் வந்தார் ஆட்சியவர் அப்படின்னாக்கா மாட்ட அங்கே இருக்கு மா ஆட்டை அங்கே போட்டான் அப்படி அப்புறம் அதுக்கு மேலே பட்டப்படிப்பு டிப்ளமா டிகிரின்னு ரெண்டு விதம் வச்சுருக்காங்க அது மூணு வருஷம் அஞ்சு வருஷம்னு சொல்கிறாங்க அதுமா படிச்சுட்டு எல்லாம் தெரிஞ்சு போச்சு நடத்துமா அப்புறம் ப பழகிறது யார் படித்து வக்கீல் படித்தாலும் என்ஜி படித்தாலும் ரெண்டு வருஷம் ட்ரைனிங் எடுத்துக்கணுமா அது பழகணுமா டாக்டர் படித்தா ரெண்டு வருஷம் அங்க கூட ஆயிரம் ஏழு எட்டு வருஷம் அதில் போயிடுது அது போன உடனே அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்ச அப்படி டிரைவர் நம்ம பிரகாஷ் டிரைவர் நான் வந்துடுதில்ல வர முடியாது அதான் இந்த லௌகிக படிப்புக்கே இத்தனை வருஷம் பழகுவேன்னுக்கு அப்போ சரி வரல இது வந்து மன அமைதி பூர்ணமாக அமைய அடையணும் அது வேணும் ஒரு நாள் வந்து எத்தனை ஜென்மம் எடுக்க வேண்டியது ஜென்மங்கள் கணக்கு அது வருஷ கணக்கு பல்புட படிப்பு அதனால அதான் சொல்றார் இந்த எண்ணில் என் நியமத்தால் தோற்றமும் நிலையும் இறுதியும் பெறுவது இங்கு எல்லாம் இது எல்லாம் என்னுடைய நியமத்தினாலதான் உண்டாகவில்லையா சுதந்திர எதிரே கிடையாதுன்னு சொல்றார் பூதம் மனமும் புத்தி முமதை பூதாதி ஆதிப்பகுதி என் மத்தாலே என்பாயிருக்கும் ஓதி வந்தவனைத்திற்கும் யோனியாகியுளமாயை பேதம் செய்வது என் எவலாலே அன்றி பெறுதில்லை இருபத்தி ரெண்டாவது பாட்டு பூத மகிந்தினோடு அப்படின்னு சொன்னா பஞ்சபூத காரியமாக தோழசேரம் அர்த்தம் தோழசேவமும் மனமும் அதில் குடிப்பு குந்திருக்கின்ற சூஸ்வர பிரதானம் மனம் புத்தி இது ரெண்டா பிரதானம் மனதை அதில் எனது என்று சொல்லக்கூடிய ஆங்காரம் இவர்களெல்லாம் இவர்களெல்லாமும் பூஜாதி ஆதி பகுதி என் நியமத்தாலே அதோட இதற்கு காரணமாக இருக்கின்ற பஞ்சபூதங்கள் பிரிருதி அப்புத்தி அயு ஆகும் சொல்லக்கூடிய பூதங்கள் அந்த பூதங்கள் எல்லாம் அதுக்கு முதலாக இருக்கின்ற பகுதி மூலப்பிரிதி இதெல்லாம் என் நியமத்தாலே என்பளாயிருக்கும் என் நியமத்தினாலே அது எனக்கு அந்நியம் இல்லாமல் செயல்படுகிறது ஓனி வந்த அனைத்திற்கும் யோனியாகி உள்ள மாயை இதுவரைக்கும் சொல்லிக்கொண்டு வந்த எல்லா விவகாரங்களுக்கும் வழியாக இருக்கிற மாயை அது அத மாயை இதற்கெல்லாம் வழியாக இருக்கிறது மழைதான் வேதம் செய்வது அது வேறுபாடு செய்வது பரிணாமம் அடைகிறது என் ஏவலாலயா என்று பெரிதில்லை அது பரிணாம யோகத்தை உடையது என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் பரிணாம அடையவேன் பரிணாமம் செஞ்சால் நான் கட்டுப்படுத்துகிறேன் வண்டி போகுது வண்டி போகுதுன்னா கட்டுப்படுத்தணும் இல்லை எனக்கு இருக்கு போகிற சமர்த்தி அதுக்கு இருக்கு அதனால என்னுடைய கட்டுப்பாட்டில் கீழே இருக்குன்னு அதனால நான் இருக்கிறேன் அது என்னை மீறி ஒன்றும் செய்யாது ஏன் எப்படி பயிற்சி ஏற்பட்டது இவர் வார்த்தைட்டு படித்தாராம் இவர் சவரதான் முத்தன் இவருக்கு மறைப்பு கிடையாது அதனாலே எல்லாமே அமையுது அவர் அவருக்கு அதாவது அந்த மறைப்பு இல்லாத மாயை இல்லை பிரிஞ்சு வச்சிருக்கார் அதான் சத்து சத்துவண பேர் நாம் எல்லாம் மறை போடக்கூடிய வஜகண மாருந்து வச்சுருக்கோம் மருண சத்துவம் பேர்றதுக்கு கலம தெரியுது அது தடைமாறும் தடுமாறுறது காரணம் தான் சுசத்தம் இதுல இருந்து என்ன தெரிஞ்சிடும் சொன்னா இவ்வளவும் இந்த பிரம்மத்தினுடைய சாமர்த்தியம் அது பிரம்மத்துக்கு இவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க பிரம்மத்தின் பிரதிநிதம் அது பிரதிபதி இருக்குன்னு சொன்னாக்க அவ்வளவு பிரம்மத்தின் சாமர்த்திய வழிய பிரதிபத்தி கண்ணா இருக்கு நம்மளுடைய முகம் லட்சணமா இருக்கு லட்சணம் இல்ல கோல்லா இருக்குன்னா முகத்தை அனுசரிந்தா கண்ணாடி தெரியுமா இல்ல முகத்து முகம் ஒன்றும் கண்ணாடி ஒன்று வேறு தெரியுமா நல்ல கண்ணாடி வேற ஒரே மாதிரி தான் தெரியும் கோலமூல் கண்ணாடினா மாதிரி தெரியும் மேடு போடணும் புள்ளிகள் இருந்தா முகம் வேற அது வேற தெரியும் அப்போ முகம் எப்படி இருக்கோ அப்படியே கண்ணாடி சுத்தமான நிலை தெரியுது அப்போ நம்முடைய முகம் தான நல்லா இருக்கிறது காரணம் அதே போல பிரம்மத்தினுடைய சாமர்த்தியம் பிரம்மத்தினுடைய நிலை எப்படி இருக்கு பிரம்மத்துக்கு மாயை எவ்வளோ எந்த மாதிரி ஆட்டி வைக்கணுமோ அப்படி ஆட்டி வைக்கக்கூடிய சாமர்த்தியம் அதுக்கு இருக்கு அதனால எந்த மறைப்பு கிடையாது எங்கேயோ போய் பயிற்சி எடுக்க வேண்டிய தேவையில்லை அதுக்கு அத்தகைய நிலையில் அந்த பிரமமானது இருக்கு அதனுடைய நேர் பிரதமமாகிய ஈஸ்வரன் வியாபாரமாக மாய இல்லை பிரதிபலித்திருக்கார் மறைப்பே கிடையாது அப்படியே வெளிப்படுது இதெல்லாம் பிரம்மத்தின் சாமர்த்தியம் தான் ஆனால் பிரம்ம மாயை சம்பந்தமில்ல பேசாமதா இருக்கும் ஒன்றும் பண்ணாது சம்பந்தம் ஏற்படும் போது சுத்த சத்துவத்தில் ஆகிய பிரதிபிக்கும் போது ஈஸ்வரனாகவும் வருண சத்துவத்தில் பிரதிபிமிப்போ ஜீவனாக ஆகிறான் அந்த ஜீவன் தான் அவன் பரிச்சின்னமாக கொண்டு மரணமாக ரெண்டு காரணம் அவர் வியாழமா இருக்கார் சுத்தமாக இருக்கார் இவன் பரிச்சயமா இருந்துக்கிட்டு களங்களாகவும் இருக்கான் அதனாலது இவ்வளவு தளமாட்டம் இடமானத்தை போகிறது தான் பகவான் வழி பண்ணியிருக்கார் கர்ம பக்தி ஞானம்னு வேதம் வகுப்பிருக்கார் அது வேதப்படுத்தி யார் செய்கிறார்களோ அவர்கள் தப்பலாம் அது ஒரு ஜென் தப்ப முடியாது பல ஜென்மம் எடுக்காத ஒரு ஜன்மம் இல்லை பல ஜன்மங்களில் தான் பரிபாலம் அடைய முடியும் இல்லைன்னா முடியாது அதனால எந்த ஜென்மத்தில் ஏதோ அப்படி சாஸ்திர பயிற்சி ஆடம் கொடுத்துருக்காருன்னு சொன்னால் இது முறச்சியின் காரணமாக மீண்டும் அடுத்த ஜென்மத்திலேயே தொடர் வேணும் மோடி முதல் பூ வந்திருந்தா ரெண்டும் ஒன்னு மூணு தான் அதிகமான கிடையாது இல்லைன்னு சொன்னா இன்னும் அதிகம்தான் வரும் முதல் பூ வந்தால் முத்தியன் கைந்துதான் முதல் வந்திருந்தாக்கா முத்தி வந்துடும் அடு ஜென்மத்திலே எல்லா அடு ஜென்மத்திலும் வந்துடும் இல்லைன்னு சொன்னாக்கா அது கணக்கு இல்லை தெரியா போய்கிட்டே இருக்கும் இந்த வது என் ஏவலாலே என்று பிரிவில்லை ஆக இந்த பிரம்மத்தினுடைய அந்த அற்புதமான சாமர்த்தியம் காண பிரம்மத்தின் மூலமா வெளிப்படுது என்பது கருத்து ஆகமிடுத்த அதிபதிய மான்மாவாம் போகனு பரம்பூருடன் என் ஏவல் புரிகின்றான் மோக நிலாமர மாற்றி முடிவில் பரமானந்த ஏக வேனை தரும் விஞ்சை என் அருளால் விளையங்குவாள் பாட்டு ஆகம் எடுத்தவருக்கு எல்லாம் ஆன்மாவாம் போகனுகர் பரம்புவுடன் என் ஏவல் புரிகின்றான் சரீரம் எடுத்தவருக்கு எல்லாம் அதிபதியா இருப்பவர் அவர்தான் இரணிகரப்பன் பேரான் பரம்புடன் அர்த்தம் பண்றாங்க ஆகம் எடுத்தவருக்கு எல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் ஆ ஆன்மா அத்த குடி ஆன்மா அதிபதியாம் ஆன்மாவாம் ஆன்மாவாம் அவர் என்ன செய்யறார் போகம் நுகர் பரம்புடன் போகங்களை நுகர்வதற்கு அவர்தான் காரணமாக இருக்காராம் அவர் என்ன அவரை என் ஏவல் புரிகின்றான் நான் சொன்னபடிதான் கேட்குறேன் முகமெல்லாம் அறமாற்றி மயக்கம் எத்தனை மயக்கம் இருக்கு எல்லா மயக்கம் மூணுதான் அடக்கிறாங்க மண் பெண்ணு பொண்ணுதான் இந்த மூணு மயக்கம் இருக்குது அந்த மூணு மயக்கத்தை அற முழுமையாக மாற்றலன்னு சின்ன ஒவ்வொரு மயக்கமும் நாலு பிரிவுகள் ஏது சொல்வம் காரி அவதி அப்போ நாலு ஒரு ரெண்டு பிரிவாக விடணும் ஓரளவுக்காக குறைஞ்ச மாதிரி இருந்தோம் அது இது வரைக்கும் அப்படி மூணுலையும் முழுசையாக வர்றதுன்னா அது அதில் நடந்த இடம் கால நேரத்தில் அபியாஸ் பண்ணாதான் முடியும் அதனால் மோகமெல்லாம் அறமாற்றி முழுமையாக மாறுதலை அடைய செய்து முழுவியில் பரமானந்த ஏக எல்லையில்லாத பரமானந்தம் மேலான ஆனந்தம் ஆயிருக்கிறது ஒன்று தான் ஏகம் அப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கிற எனை என்னையாகவே பரபிரம சொல்வீங்க பிரம்மத்தையே வச்சுக்கணும் பிரஸ்வரமாகிய என்னை அடுத்த செயலுமா என்னை தரும் கொடுக்கக்கூடிய விஞ்ஞை ஆத்ம வித்தியை என் அருளால் விளங்குவார் ஆத்ம இங்கே பெண்பாளாவ சொல்வது ஆத்ம தான் கொடுக்குது ஆத்ம அந்த சுத்தமாக கொடுக்குறதா சொல்லப்பொழுது ஏன்னா எல்லாம் மாயன்காரியம் தானே அசுத்தமாகி போக சுத்தமாக தேவைப்படுது சொல்லாரில் இம்பரில் நஞ்சை நஞ்சால் இரும்பினை இரும்பாலும் அம்பினை அம்பால் மாற்றும் அழுக்கினை அழுக்கான் மாய்பர் வம்பியல் மாயே என்னை மாயான் மாய்பர் பெண்ணை தம்பமா மதுவோம் கூட சவந்துடு சடிவோர் போமே அப்படின்னா உலகத்தின் கண்ணே இம்பரின் இந்த உலகத்தின் கண்ணே இம்பரில் என்ன நஞ்சே நஞ்சால் விஷம்னா இன்னொரு வேற விஷம் அதுக்கு பலம் புரிஞ்ச விஷயத்தை போகணும் காட்டினாலும் போகும் இரும்பு இரும்புன்னா இரும்பு அறுக்கிறதுக்கு இன்னொரு இரும் பலம் புரிஞ்சே இரும்பு இருக்கணும் அது இரும்பி அறுக்க பாருங்க ரொம்ப அது இரும்பு எய்யும் அம்பால் அம்பினையும் மாப்பவர் அம்பு வருதான்னா அது வலும் பொறிஞ்சே ஒரு அம்பு இருந்தால் தான் அழு போடும் அழுக்குன்னே அழுக்கான்னு மாய்ப்பார் அழுக்கு இன்னொரு அழுக்கு தான் ஒவ்வொரு மண் அந்த அளவுக்கு போது இன்னொரு வலிமையானா இருக்காது இல்லை மெனிசானம் இருக்குது அவ்வளோதான் அதுபோல் வம்பிகள் மாயை தென்னை வம்பு நம்ம சும்மா கொடுக்கக்கூடிய இந்த மாயை மாயாய் மாப்பார் இது வந்து அடுத்த மாயை சுத்த மாயா மாயும் அப்புறம் கடைசி என்ன தமமாக அதுவும் கூட சவந்த உடது அடிக்கோ போமே சுடுகாட்டில் பணம் சுடுவாங்களாம் சுட்டிக்கிட்டே அந்த கம்பளை விடுவோம் பட்டு பட்டி விடுவோம் அது எழுதிக்கிட்டே வரும் கடைசியில் ஒரு மூளை தான் இருக்கா அது போயிட்டுவோம் அப்படி போல இங்க இந்த வம்பியல் மாயதனை மாய மாற்றுவார் பின்ன சம்பம அதுவும் கூட தவணு சொல்லு அது கொஞ்சம் எஞ்சி இருக்கு அது விட போயிடும் போல அழுக்கு போறதுக்கு சோப் போட்டு ஓர வைக்கிறோம் கொஞ்சம் நேரம் கழித்து துவைப்போம் அழுக்கு நல்லா போக முடியும் சரி துவைச்சு துவைக்கும் போது சோப் பிரிச்சிட்டு அந்த அழுக்கு மாட்ட போனா பிரிச்சுக்கிறோமா கொஞ்சம் வடிகட்டி பிரிச்சுன்னு வடித்தானே இன்னொரு ஆளுக்கு அவமில்லை செய்ய முடியுதா முடியாது அந்த அழுக்கோட இல்லைன்னு போகத்தான் வேணும் வேறு வடிகிடையாது சோப் தண்ணியும் இல்லை சோப்புல இருக்க சோப்பு வச்சுக்கோங்க அப்புறம் தண்ணி நீங்கள் அதிகமாக இருந்தக்கா தண்ணி இன்னொன்று அழைச்சீங்க அது பேச்சு இல்லை சோப் போட்டால் ஒரு துணி அந்த துணியை துவைக்கும் போது அழுக்கு போகுது சப்பும் போகுதா இல்லை அவ்வளவுதான் போச்சு நீங்க துணியில் வச்சு வச்சு போட்டீங்க துணிக்கு அந்த துணியை துவைச்சிங்க துவைக்கும் போது அழுக்கு மட்டும் புரிச்சிட்டு சோப்பு தனியாக எடுக்கணும் இல்லை ஏன் எடுக்கல நீங்க ஏ முடியாது அஸ்தமாயி எப்போ சுத்தமாக தேவைப்படும் அதான் விஞ்ஞயுன்னு சொல்றது விஞ்ஞ்ச் வித்தை வித்தையா விஞ்ஞை வித்தை தான் வித்தை அப்புறம் அது விட்டுட்டோம்னா அப்போ தான் சமதின கூடது அதுதான் அது சமதன்பேன் அதனால தான் என்னை தரும் பிரம்மசுவரூபமாக என்னையே என்னுடைய ஞானத்தை கொடுக்கக்கூடிய தரும் விஞ்ஞையான் விஞ்ஞயின் அருளால் விளங்குவாள் இயங்குவாள் விஞ்ஞயனா சுத்தமாகி சுத்தமாகி என்னுடைய அருளால் தான் அது செயல்படுறான் நான் உத்தரவு போடுறேன்னா செயல்பட மாட்டேன் அதனால தான் பகவான் கிட்டே ராமகிருஷ்ணன் சொல்ற எனக்கு ஞான சாதனங்கள் கொடு ஞானம் கொடு முத்திகை கொடுன்னு கேட்கணுமா அதை விட்டு விட்டு போகபாகியம் கூட வீடு கூடு வாசைப்பட்டு கேட்கக்கூடாதான் அப்படி கேட்கலன்னா அது கிடைக்குமான்னா அதுக்கு அருமானத்தை கேட்டு திருப்தி அணிஞ்சுக்க வேண்டியதுதான் பிறந்தவிலருந்து வரைக்கும் நம்ம பிரார்த்த அமைச்சிருக்கார் அது எது வருமோ அது வரும் எது வராதோ வராது அப்போ நாம் என்ன பண்ணுறோம் வராதுக்கு ஆசைப்படுறோம் வந்ததுக்கு திருப்தி இல்லை அதுதான் துக்கப்படுறது காரணம் வந்த இல்லை திருப்தி இல்லை வராது ஆசைப்படுறோம் அதுக்காக நான் முயற்சி பண்ணுறோம் அது நடக்கிறதே இல்லை துக்கப்படுறோம் நமக்கு ஒரு பிரார்த்தம் இருக்குது அந்த பிராரத்தை வலிக்கு எது கிடைக்கணுமோ அதில் முயற்சி வரும் அந்த பிரார்த்தம் நம்ம கொடுக்கும் அப்போ முடிச்சு அந்த முயற்சி செஞ்சால் போதும் அதுக்கு மேலே முயற்சி பண்ணுறோம் உதாரணமாக ஒரு வியாபாரம் ஆரம்பித்தோம் வியாபாரத்தை கொஞ்சம் நல்ல லாபம் வந்தோம் வச்சுக்கோங்க ஐந்து விடவே உள்ள லட்சில் பத்து லட்சம் வந்தது சேர் போவதும் அன்னி திருத்து வரதில்லை பத்து லட்சம் வந்தது இப்போ முதலீடு ஒரு ஒரு கோடி போட்டிருக்கோம் ஒரு கோடி போட்டு ஒரு மாதம் பத்து லட்சம் வருது இன்னொரு நாலு கோடி கடன் வாங்கியாவது போட்டா இன்னும் நாற்பது லட்சம் வருமோ இல்லையா அப்படின்னு அப்புறம் கடன் வாங்குற என்ன ஆச்சு இதுதான் இப்படி போகிறது அப்புறம் கடைங்க வியாபாரமும் எல்லாம் போயிருந்தா முதலில் போச்சே அப்புறம் ஐயோ உள்ளது போச்சேன்னு தூக்கப்படுறான் ஒரு கோடிக்கு நான் பத்து லட்சம் கிடைச்சு அதோடு திருத்த பத்து லட்சம் கிடைச்சில் முதலில் கடை வாங்குவோமே வாங்கணும் வரும் இந்த திட்டம் போட்டு செய்வதன் பலபராசத்தியினால் உலகமெல்லாம் பரபரமியோதிய இளவுவன் நான் எனில் வேறில்லை ஓர் அந்நியமே இருபத்தி நாலாவது பாட்டு பல உரை செய்கொடுதல் அத்தியா முடியுது அதனால என சும்மையை சொல்லிக்கிட்டு என்னுடைய பல பராசக்தியினால் அநேக மேலான சக்திகள் ஒரு சக்தி இல்லை பருவசக்தி அனந்தம் அதை கண்டுபிடித்தல் சொல்ல கைவிளத்தில் சக்தியினால் உலகம் எழாம் எனிலே ஒழுக இந்த உலகம் அனைத்தும் என்னிலே தான் உற்பத்தி ஆகிறது உண்டாகி என் ஒழிய எண்ணிலேதான் அது ஒழுங்குகிறது துலக பரபிரமாயி அப்படி இருக்கின்ற நான் விளங்குகின்ற பிரம்சரமாக இருக்கேன் தோன்றி ஒழிஞ்சாலும் கூட எனக்கு எந்த விதமாகிறது கிடையாது நான் விளங்குகின்றே இருக்கிறேன் அப்படி விளங்கி கொண்டிருக்கின்ற மேலான பிரமமாகிய ஜோதிதாய் ஜோதி ஆனா ஒளி வடிவன் நான் சேதன வடிவமாக இருக்கிறேன் இழவுவன் அப்படி வழங்கு கொண்டே இருக்கிறேன் நான் எனில் அப்படிப்பட்ட எண்ணில் வேறு இல்லை ஒவ்வொரு அன்னியும் வேறு இல்லை எனக்கு அன்னியமா எதையுமே கிடையாது பிறகு இருக்கிற மாய மாயா காரியம் அது ஒரு மெத்தியாவசிய ஒரு பதார்த்தம் அல்ல அது வெறும் அதனால் பொருளாக எடுத்துக்கிறது இல்லை அதான் ரெண்டு அல்ல அத்வைதம்னு சொல்றது அதனாலே நான் பரமஸ்வரமா இருக்கிறேன் என்று இங்கே அதிஷ்டானத்தை பத்தி பேசினார் தொல்லை உள்ளவன் ஜோதி ஏ சுத்தமா நல்லவன்பொழு நான் உம கோதினேன் ஒல்லையுண்மையை உணர்ந்த இல்லை இல்லை என் வீசன் எம்பினான் இருபத்தி இதோட அத்தியாய முடியுது தொல்லை உள்ள என் ஜோதியை அனாதிகாலந்தொட்டு அனாதியாக இருக்கின்ற என்னுடைய ஒளிவடிவத்தை அதாவது ஞானத்தை சுத்தமா அதை சுத்தமாக தெரிஞ்சு லட்சணாவர்த்தி தெரியும் அர்த்தம் இதை சக்தி எடுத்து தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல வன்போடு நான் உமக்கு ஓதினேன் பிரச்சனையாக இருக்கின்ற அதனை பிரீதியோடு உங்களுக்கு இதுவரைக்கும் உத்தேசித்தேன் ஒல்லை நீங்கள் விருப்பம் தீவிர உமூச்சிகளாகப் போயினானால் சீக்கிரமாக ஒல்லை சீக்கிரம் உண்மை இந்த உண்மையை தெரிஞ்சவர்களாக பிரீரலானால் உற்பவம் உங்களுக்கு இல்லை இல்லை முறை வரிசா படி வணிகமான பின்வாதிகளும் தேவனாம் தனியனானவன் தன்மையோதனான் முனிவர் கேள்மனாம் முதல்வனோது ஈஸ்வர கதையிலே ஏழாத்தியாயம் தத்துவ நிஸ்வம் விபூதி அத்தியாயம் பகுதி விபூ யோகம் அத்தியாயம் வார்த்தையை வரும் அதில் முக்கியமானதுலாம் நான் நான் வரும் அதே போல் இதுலேயும் நான் நான் வர்றது இது அனுசரிந்தால் அது அப்படி செஞ்சது இதுவரைக்கும் முன் அத்தியாயம் சிவசக்தியின் செயல்படுத்தி அத்தியாயம் பார்க்கப்பட்டது அதில் அந்த சக்தி அந்த இருந்து செயல்படுது அந்த சக்தியை பந்தமான தட்டறிவார்கள் தன்னை பற்றி அறிவார்கள் யாரோ பின் ஜெனீவராத வா திகழும் தேவனாம் தட்டறிவார்கள் அந்நியமாக இருக்கின்ற அதை அந்நியமானதற்று அறியா பிரிச்சுக்கணும் அந்நியமானது அற்று அனுப்பிடிக்கணும் அந்நியமானது இல்லாத இருக்கின்ற அந்த பரம்பொருளை அறிகுவார்கள் அதை பண்ணிக்கணும் அந்நியமானது அற்று அறிகுவார்கள் அப்படி அறிகிறக்கூடியவர்கள் பின்னர் என்ன பலன் ஜெனிவுராதவாறு திகழும் தேவனா தமக்கு அந்நியம் இல்லை எல்லாம் ஒரே வசதாக இருக்கிறது என்று இப்படி யார் விசாரம் அவர்கள் மீண்டும் பிறக்க மாட்டார்கள் ஜெனிவுராத வா தேவனா அப்படிப்பட்ட தேவனாகிய சிவருமான தனியனான என் தன்மை என் தன்மை யோதம் தன் தன்மை தனியனான என் தன்மை அதாவது அவருடைய இயல்பை சொல்ல நான் முனிவர் கேழ்மன் என முதன் ஓதுவான் அதாவது அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் சிவருமான் ஆகவே முனிவர்களெல்லாம் கேளுங்கள் நான் என்னுடைய தன்மையை பற்றி சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் கேளுங்கோ என் அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார் அதன் பிறகுதான் மற்றதெல்லாம் வரும் சிறந்தனமாய் மிக தரம் தன் உருவாம் அவிகாரமாய்ச்சதா நிரந்தரமாகி நிற்கலமாய் நித்தமாய் பரம்பரமானது என் பழைய இரண்டாவது பாட்டு சிரந்தனமாய் சிறந்தனமாய் நல்ல சிரம் சிரமெல்லாம் நீண்டகாலமாக இருப்பதுன்னு அர்த்தம் சிறந்தனமாய் நீண்டகாலமாக இருக்கிறதாய் மிக திறமாய் அப்படி நீண்டகாலம் இருந்தாலும் கூட உறுதியாக இருக்கிறது மிகவும் உறுதியாக அது ஒரு ஜடமாக சிற்சுகம் ஞானானந்தம் ஞான வடிவமாகவே இருந்து கொண்டு ஆனந்தடிமாக இருக்கிறது தரம் தன் உருவம் அது எப்படி இருக்குது மேன்மை பொறிஞ்ச தன் உருவமாக இருக்குது தரமான உருவம் அவிகாரமாய் மாயை பர பரணாமடையிற மாதிரி ப பரணாமடைவதில்லை விகாரமாகறதில்லை அவிகாரம் சதா நிரந்தரமாகி எப்போதும் அது ஒரு ஏமாறு தான் இருக்குது மாறுதலே கிடையாது அந்த வஸ்து அதுதான் நம்முடைய உண்மை சுவரூபம் அது பிரம்மத்துக்கு பிரம்மது தான் அது ஈஸ்வரனுக்கு அதிஷ்டானம் எதுவோ அதை நமக்கு அதிஷ்டானம் அவருக்கு மறைப்பில்லாதனாலே சர்வதாமுத்தராக இருக்கார் நம் மறைப்பு இருக்கிறதுனால அப்படி அணுகிறதுனால மொத்தம் ஆகணும் சதா நிரந்தரமாகி நிற்கலமாய் களம்னா வடிவம் வடிவம் இல்லாதாய் வடிவம் கிடையாது இந்த கருத்துக்கள்லாம் மது சொல்லுவாங்க கடவுளுக்கு வடிவம் கிடையாது ரூபம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் காட்டதால் ரூபத்தான் காப்பிடுவாங்க நித்தமாய் நான்கு அபாவங்கள் எங்கே இருப்பது எதுவோ அது நித்தமல்னு பேரும் நான்கு அம்பாவம்னா இன்மையுன்னு அர்த்தம் பிராகபாவம் பிரதிவம்சாபாவம் அன்யோன்யாபாவம் அத்தியந்தியாபாவம் சொல்லக்கூடிய நாலு அபாவங்கள் அதாவது முன்னின்மை பின்னின்மை ஒன்றில் ஒன்றியின்மை முற்றும் இன்மை தமிழ் சொல்லுவாங்க இந்த நான்கு இன்மைகள் எதனால் போகுதுன்னு சொன்னால் அநாதியாயும் நாசமற்றதாயும் ஏகமாயும் யாபமாக இருக்கிறதுனால அது போகுதுங்க அனாதியாக இருக்கிறதுனால முன்னே இல்லைன்னு சொல்ல முடியாது நாசம் இல்லாதனால பின்ன இல்லைன்னு சொல்ல முடியாது சரி ஒரே வசுவாக இருக்கிறதுனால ஏகம் ஒரே வசுவாக இருக்குது ஒரு வசுவனால் அதுக்கு சுண்டுபட்டு இருக்கான்னு சொன்னாக்கா அது வியாபமாக இருக்குது முற்றுமின்மை இல்லை எங்கும் எழுந்திருக்கு ஒரு பக்கத்து இருக்கு ஒரு பக்கத்து இல்லாம இருக்கா அல்லவா சொன்னால் முற்றிலின்மை என்று வியாபமாக இருக்கிறதுனால முற்றுமில்லைன்னு சொல்லக்கூடாது ஒன்றில் ஒன்றியின்மை ஏகவசம் ஆனதுனால ஒரு வசி இருக்கிறது ஒன்று வசி இருக்காது அப்படி இல்லை பரிச்சந்தமாக இருந்தால் ஒன்று இருக்கிறது ஒன்று இருக்கும் படம் இருக்கிறது மடம் இருக்கும் மடம் படம் இருக்கும் அப்படின்னு ஆகவே நான்கு அபாவங்கள் நான்கு இன்மைகள் இல்லாதது நித்தம்னு அதனால்தான் சத்தி சானந்தம் நித்தம் போடணும் நித்தியம் போடணுங்கிறது அப்படிப்பட்ட வசு பிரம்மஸ்வரபம் நித்தமாய் பரம்பரமானது மேலுக்கு மேலான பரம் மேலு இன்னொரு பரம் சேர்த்து இன்னும் மேலே மேலே அர்த்தம் என் பழைய தாமம் இதுதான் அநாதியாக வரக்கூடிய வடிவம் எனக்கு இதாக வடிவம் இத்தகைய வடிவம் எனக்கு இருக்குது அப்படின்னா அதிஷ்டானமாய் பரம சுரமமாகும் எனக்கு இருக்கிறது முன்னகூட சொல்லியிருக்கு ஆபாச பாகத்துக்கு ரெண்டு பாவம் பாவனைகள் உண்டு என்ன பவன ரெண்டு பாவனை இருக்கு எதோடு சேர்ந்தது அவர் தான் பாவனை முத்தி உண்டு பந்த பாவனையிலிருந்து விடுபட்டால் கிடைக்கும் ஈஸ்வரனுக்கு சர்வதா மறைப்பு அவர் எப்போது முத்தராகவே இருக்கார் அவருக்கு பிரம்மபாவனை திடமாக இருக்கு ஜீவர்கள் இந்த பந்தபவனை விடுபட்டு விசாரம் செய்து அந்த அதிர்ஷ்டான பாவனை அப்படி கொள்ளும் ரெண்டு பேருக்கு ஒரே பாவனை தான் ஈசனும் ஞானி ஒப்புகின்ற எப்படி ஒப்பென்றால் ஈசனும் ஞானி மமதி அகந்தி எந்த நாளோ ஒப்பாங்கன்னார் ரெண்டு பேருக்கு யானை எனது கிடையாது எதுனாலும் கிடையாதுன்னு சொன்ன ரெண்டாவது வருஷத்து ஒன்று இருந்தால் சத்தியமாக அது அதை நான் அடைய வேண்டும் எனது என்றோ நான் என்று பிரித்து பார்க்கணும் ரெண்டாவது இல்லையே நிச்சயம் வரும்போது எப்படி நான் எனது எப்படி சொல்ல முடியும் ரெண்டாவது இருந்தால் எனதுன்னு சொல்லலாம் அல்லது உணதுன்னு சொல்லலாம் விவாறு நடக்கும் ரெண்டாவது வருஷத்துக்கு கிடையாது அப்புறம் தோற்றம் உண்டு அதான் மெத்தை மித்தியா பொருள் யாராவது ஆசைப்படுவாங்களா கனவு ஜலத்தை சண்டை போட்டுக்குவாங்களா விவசாயிகள் கனவு ஜலம் ஜலம் தோற்றுக்கு அதனால் எங்கே பக்கம் நான் திருப்பிட்டேன் நீங்கள் கொஞ்சம் திரும்பிட்டேன் வா சண்டைக்கு கோட்டைக்கு போகலான்னு சொல்லுவாங்களா ஒன்றுமே கிடையாது தோற்றம்தான் இவர் வஞ்சம் வருவோம் தோற்றம் அந்த நிச்சயம் ஞானிக்கு உண்டு ஈஸ்வரனுக்கு உண்டு அதனால் யானதுங்கிற பவனை கிடையவே கிடையாது ஒரு யான் ரெண்டாவது வசதி இருந்தால் நான் என்று அவன் என்னும் பிரிக்கலாம் ரெண்டாவது இல்லை அப்போ யான்கிறதும் இல்லை நான் கர்த்தா பக்தன்மை இல்லை கர்த்தா பக்தன்மை ஒன்றொரு வசதி இருந்தால்தான் அஞ்ஞான காலத்தில் அப்படி இல்லை சத்தியமாக ஒன்றொரு வசதி இருக்குன்னு நம்புகிறோம் சத்திய பவனை நாம் ஒரு இன்னொரு வசத்து இருக்குது அந்த வசத்து நம்ம சுத்தமாக சுகமாயும் இருக்கிறது அதனால் அரிமானம் வைக்கணும் என்று இந்த நிச்சயம் அஞ்சான வாரத்தில் எல்லாரும் உண்டு பட்டி படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் ஆசிரம் முதல் ஆண்டி வரைக்கும் எல்லோரும் கதையாக தான் அதனால் என்ன லாபம் துக்கம்தான் லாபம் உண்மை தெரியாதனால துக்கம் அடைகிறார்கள் இந்த பாவனையை எடுத்து அதிர்ஷ்டான பாவனையை கொள்ளும் போது நான் சே நித்தியம் போடணும்னு வந்தேன் ஜீரமுத்த நிலையின்னு பேர் ஒன்னார்கள் வந்துருமா திடமாகணும் நாம் வருவோம் மிச்சியம் நிச்சயம் வருதுன்னா அதுக்கு இன்னும் வந்து காலத்தில் அபியாசம் பண்ணால் தான் வருமையா சாமான்யம் வர்றதில்லை இப்படி வர்றதாக இருந்தால் எல்லோரும் ஞானிகள் ஆகிடலாம் கிடையாது அதில் லௌகிக்கத்திலேயே ஒரு பாட்டு மரணம் பண்ணமுன்னால் எத்தனை நாள் ப பழக வேண்டியிருக்கு சில பேருக்கு உடனே வரலாம் சில பேர் பல நாள் படிக்கணும் படித்தா மறந்தும் போயிடும் அப்புறம் மீண்டும் ஞாபகப்படுத்தணும் ஒரு பாட்டு ஒரு பாட்டு ஒரு பாட்டு இந்த பாடு இருந்தால் என்ன நம்முடைய அய்டான செய்தி நினைக்கிறதுக்கு எத்தனை பாடு பண்ணும் படம்பரமானது என் பழையதாம் இதுதான் அனாதியாக வரக்கூடிய என்னுடைய வடிவம் இத்தகைய வடிவத்துக்கு இந்த இலக்கணம் மட்டும் முட்டுப்புள்ளி இது கம்மாதான் தொடரும் இன்னும் எத்தனையோ சொல்லலாம் எதை சொன்னாலும் அடங்கும் அதற்கு என்பதை கருத்து சங்கரன் நான் உருதரில் யோகிகளில் சம்பு நான் பங்கமில் சீர்வசுக்கள் தமிழ் பாவகன் ஆகின்றேன் நான் மங்கையரின் மலைமகள் நான் வலியவரில் வாயுவும் நான் சிங்க மிருகங்களில் நான் தினகரலில் விண்டுவும் நான் மூன்றாவது பாட்டில் ஆரம்பிக்கிறார் நான் எல்லா வசுக்களிலும் இருக்கிறேன் அப்படி வசூக்கள் இருக்கிறேன்றாலும் அதற்கு தலைமையான வசனால் அதுக்கெல்லாம் அடக்கம்தான் ஒரு காரியம் சாதிக்கணும்னா அந்த காரியம் சாதிக்கிற பல பேர் இருந்தாலும் கூட அது தலைமையாக இருக்கிற யாரோ அவரை பிடித்தா போதும் அரசாங்கம் காரியம் சாதிக்கணும்னாக்கா அந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட மேலதிகாரியை படித்தோம்னா கீழதிகார கட்டுப்படுவாங்க எல்லாத்துக்கு மேலே மந்திரி படித்து இன்னும் கட்டுப்பாடு போடுவாங்க முதல்வர் பிடித்தால் இன்னும் அனுகூலமாக இருக்கும் அப்படி போல் மேல்நிலையை பிடித்த உடனே கீழே எல்லாம் கட்டுப்படும் அப்படி போல் இதிலேயே ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு ஜீவர்களிடத்திலும் தலைமை உள்ளதை சொல்லி அது நானாக இருக்கிறேன்னு சொன்னதுனால அது கீழ்படுறது எல்லாம் நான் தான் என்று அர்த்தம் பண்ணிக்கணும் அதனால் சொன்னது தான் நான் அர்த்தம் இல்லை நான் கடனில் நான் அப்படின்னு சொன்னார் அப்போ கடன் மட்டும்தான் வர மற்ற பறவைகளே இல்லையா அப்படிங்கிற கருத்து அப்படி வச்சுக்கணும் இந்த அடிப்படையில் பார்க்கணும் உருதிரில் சங்கரன் நான் ஏகாதஷ்ட சொல்லப்படும் அதில் சங்கரன் என்று சொல்லக்கூடிய ஒரு திறன் நானாக இருக்கிறேன் யோகிகளில் ஜம்பு நான் யோகமாக இருப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அதில் ஜம்புன்னு சொல்லக்கூடியவர் நானாக இருக்கிறேன் பங்கமில் சீர் வசுக்கள் தமிழ் பாவகனாகின்றேன் நான் வசுக்கள் அஷ்டவசுக்கள் சொல்வார்கள் அதில் பாவகன் என்று சொல்லக்கூடிய வசு தான் பிரதானமாக உள்ளவர் அது நானாக இருக்கிறேன் மங்கையரில் மலைமகள் நான் பெண்கள் எடுத்துக்கிட்டோம்னா பார்வதி மிஞ்சினவர்கள் யாருமே இல்லை அதனாலே பார்வதியாக நானாக இருக்கிறேன் ஏன்னா பார்வதி மனைவின்னு சொல்கிறீங்க அப்புறம் நானுங்கிற ஆனா அப்படின்னாக்கா இங்கே காணபெறமில்லைன்னு சொல்லணும் அது கைலாசபதி நிலையில சொல்லும்போது மனைவி காணபுரம் சொல்லும்போது அவர் எல்லாத்தையும் வியாபமாக இருக்கார் அர்த்தம் அந்த உள்ளே இருக்கார் வெளியிலும் இருக்கார் உள்ளும் பொருள் இழந்து என்பது கருத்து மங்கையிலே மலைமகள் நான் பரதராஜகுமாரன் மகளாக பார்வதி வலியவரில் வாயுவும் நான் பலம் யாருக்குன்னு சொன்னால் காற்றுக்கு தான் பலம் அதான் சொல்றேன் டம்ப்டுறா அப்படி டம்ப் மூச்சு அடைக்கு அந்த காரியம் நடக்கலாம் மூச்சு விட்டுட்டோம்னா போச்சு மூச்சு விட்டால் தானே போச்சு நாலு பேரில் வேணும் போச்சு மூச்சு விட்டேன் மூச்சு அது பாருங்கள் இந்த காற்று யானவாயுவானது இவ்வளோ பெரிய சைரம் எண்பது கிலோ நூறு கிலோ இருக்கிற மோ சைரத்தின்னு தூக்கி நடக்குது அந்த காற்று வெளியே போன பிறகு பாருங்கள் பத்து பேர் வேணுமே என்ன பண்ணுது ஒரு ஆள் பத்து கிலோ பேர் ஒரு ஆள் உதவி இல்லாமல் நடமாடுது எப்படி காற்றினுடைய மகிம் பார்த்தீங்களா வலிமை அதனால் வலியவரில் வாயுவும் நான் அப்படிங்கிற ஒரு காலத்தில் வாயு காற்றுக்கும் ஆயுசேஷனுக்கும் வளத்தில் யார் பெரியவங்கன்னு வாதம் ஒன்று தான் நான் தான் பெரியவன்னாங்களா சரி பரிட்சை பண்ணி பார்க்கலான்னாங்களாம் எப்படி பண்ணுறது நான் ஒரு மலையில் மலையை சுற்றி கட்டி பிடிச்சிக்கிறேன் நீ என்ன பிரிச்சு பா பார்ப்பான் அப்படின்னார் ஆயுசேஷன் சரி நார் மழையை பிடித்தான் அவருக்கு நல்ல மலையை சுற்றி வட்டம் போட்டுக்கிட்டார் காற்று அடித்தாராம் அடித்தாராம் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு காற்று உளுக்கு உளுக்கு அடிக்கிறதுனால அந்த பாம்பானது ரத்தம் கட்டிக்கிட்டே இருந்தான் விடவும் கூடாது கல்லும் மோதிக்கிட்டு இருக்கு ஒரு ஆசை ரத்தம் வந்து வந்து கடிதையில் ரெண்டு பேர் பல சாமா இருக்கணும்னு முடியல வந்துட்டாங்க முடியல அப்போது அவ்வளவு வேகமாக காற்று அடித்தா அடித்து அதை இம்சம் பண்ணி தன்னுடைய பலம் வெட்டி பெறாமல் செஞ்சிடுச்சு ஆனால் ரெண்டு பேர் சாமமாக போயிட்டாங்கன்னு சொல்லப்போடும் அது எது அதுதான் திருச்செங்கோடு செங்கோடுங்கிறது என்ன காரம் கோடு என்ன அந்த ரத்தம் பட்டுப்பட்டு சிவப்பாய்ச்சான் மலை அதுதான் திருச்செங்கோடுன்னு பேர் திருச்செங்க செங்கோடு அப்புறம் திரு திரு ஒரு காலத்தில் ஆயு சேஷனால் கட்டி பிடிக்கப்பட்ட மழையும் அது அதெல்லாம் அந்த பாம்பு போயிருக்கிறது பாம்பு நான் அடிச்சுருக்க அது அந்த பாம்பு அது திருச்செங்கோடு செங்கோல் ஆகவே இப்படி பலத்தில் வாயு பிரதானம் சொல்லப்படும் வலியுறையில் வாயுவும் நான் மிருகங்களில் சிங்கம் நான் மிருகங்கள் காட்டிலே தனியா மிருகங்கள் சிங்கம் தான் பிரதானமாக அது ஒரு சத்தம் போடுமா எல்லாரும் நடுங்குவாங்களா கர்ஜனை அவ்வளோ வலிமை இருக்கான் ஆனால் சிறுவி புராணத்தில் அந்த பண்டிகூட்டிக்கு பால் கொடுக்கிற அத்தியாத்திரம் வருது அந்த பண்டி சொல்லுது மனைவி கிட்டே ஒரு பன்றி சாப்பிட்ற துறையில் ரெண்டு சிங்கம் வராதான் அப்படிங்கிறேன் அவ்வளோ வலிமையாக இருந்த பண்டிகை நான் நான் லேஸ் நான் சண்டைக்கு போனால் ஜெயிக்க மாட்டேன்னா சந்தேகப்படுறியா நீ என்ன கூட வர்றது நான் போய் ஜெயிப்பேன் அப்படிங்கிறாரு பண்டிகை ரெண்டு சிங்கம் குடிக்கிற துறையில் ஒரு பண்டி போய் குடிக்குமா தண்ணி பயம் இல்லாமல் குடிக்குமா அது பயந்து ஓடுமா எப்படி அப்படின்னு சொல்லிட்டேன் அவ்வளோ பண்டிக்கு வீர சொல்லப்படுது பண்டி ராஜன் அதுபோல் அது ஏகதேசாரம் பொதுவாக பார்க்கும்போது சிங்கம் தான் உயர்வு மிருகங்களில் சிங்கம் நான் தினகரனில் விண்டுவம் நான் தினகரன் தினம் நாள் கரன்ல செய்பவன் தினத்தை செய்பவன் சூரியன் தான் பனிரெண்டு சூரியர்கள் ஒரு மாதம் ஒரு சூரியன் அதே ஏகாச துவாச ஆதித்தர்ன்னு விஷ்ணு ஒவ்வொரு ஒவ்வொரு சூரியனுக்கு ஒரு பேருண்டு விஷ்ணுங்கிற சூரியனுக்கு தான் நான் இருக்கிறேன் என்று அந்த பாட்டில் பிரதானம் பற்றி சொல்லி முடித்தானும் ான் இமையவரில் இயக்கரில் வச்சிரவண்ணான் நான் சந்திரன் நான் தாரகையில் விரதத்தில் சத்தியம் நான் இந்திரத்தில் வில்லம் நான் இலங்கைய சாவித்ரியாம் மந்திரம் நான் மந்திரத்தின் மாதவரில் வசித்தன்னான் நான்கா பட்டம் மீண்டும் சொல்றார் இமயவரில் இந்திரன் நான் தேவர்கள் அவர்கள் அவர் தான் தலைவர் ஆகவே தேவேந்திரன் நானாக இருக்கிறேன் சொல்கிறார் இயக்கரில் வச்சிரவணன் தான் இயக்கர் ஐயா தேவ வகுப்புல எத்தனையோ வகுப்புகள் அது ஒரு ஜாதி அதாவது அசுரர் அரக்கர் இதுக்கு நல்ல ஒரு ஜாதி அது அவர் தான் வச்சிரவன் பேர் குபேரன் எல்லா போகபாகியம் செல்வமுடையவன் அப்படிப்பட்ட குபேரன் நானா இருக்கிறேன் தாரகையில் சந்திரன் நான் நட்சத்திரம் இரவுல தெரியக்கூடிய பெரிய நட்சத்திரம் சந்திரன் அதனால நட்சத்திரம் பெரியவனா இருக்கின்ற சந்திரன் நானா இருக்கிறேன் விரதத்தில் சத்தியம் நான் விரதங்கள் எல்லாம் சத்திய விரதம் உண்மை சொல்றது சத்தியம் ஆனால் இது பெரிய பிரச்சனை சத்தியம் எது ஹரிச்சந்திரன் சத்தியம் காப்பாற்றி கஷ்டப்பட்டாருப்பான் போய்ச்சுவல் இந்த நல்லா பழைக்கலாம் இல்லை பொய் சொல்ல தெரியாமல் கஷ்டப்பட்டார் இந்த காலத்தில் போய் சொல்ல நல்லா சௌகமாக இருக்காங்க அவருக்கு பழக்க தெரிய மாட்டார் சத்தியம் நான் சொன்னதுனால இது சின்ன விஷயம் இல்லை வள்ளுவர் சொல் வாய்மை என்ன விளக்கணம் கொடுக்கறாரு வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதென்னு தீதுலாச்சார் பொய்மையை வாய்மையிடத்தை புரைத்து நன்மை பயக்கும் பொய்யாமை பொய்யாமையாட்டி ஆரம்ப செய்யாமல் செய்யாமல் எத்தனை முரண்பாடுகள் பாருங்க இந்த குரல்கள் ஆகவே இத்தகைய முரண்பாடோடு கூடி செய்யணும்னு சொன்னால் அது புத்தி சாமர்த்திய ஆரம்பமாக வேணும் ஆனால் பொதுவாக உள்ளது உள்ளபடிக்கு அப்படியே சொல்கிற சத்தியங்கிற கருத்து தான் ஏற்றுக்கொள்ளப்படுது ஆனால் சாஸ்திரங்கள்ல அப்படி சொல்லப்படல பிறருக்கு கெடுதல் வரப்படார் நான் சொன்னதுனால கெடுதல் வராமல் இருந்தால் அது மாறுதாக சொன்னால் கூட மெய்ய தான் சொன்னார் இதுதான் சாஸ்திர சம்மதம் வாய்மேனப்படுவது யாதேனில் யாதும் தீதிலாக சொல்லல் இப்போ திடீர்னு ஒரு அபிமானம் உள்ளவர் மகன் ங்க அப்பாவுக்கு ரொம்ப பெரியது விடவர் பெரியது விடவர்னா உடனே அவன் ஏதோ ஒரு விபத்தில் செத்து போயிட்டான் பையன் வந்தவங்க பையன் செத்து போட்டான்னா அப்படியே செத்து போயிருப்பார் அதனால் அப்படி சொல்லப்படாது எ பையன் என்னான்னா நாங்கள் பார்த்து விசாரிச்சு சொல்கிறேன் கொஞ்சம் நீட்டு செஞ்சு கொஞ்சம் நேரம் கழித்து அப்புறம்தான் செத்து போட்டான்னு சொல்லணும் இல்லை அப்படியே அடித்து காரில் அடிப்பட்டான் பொழிச்சு அவன் நினைக்கிறேன்னா அப்போ கொஞ்சம் அவனுக்கு தெம்பு இருக்கும் பழச்சுக்குவா நான் செத்து போயிடலாம் படிச்சு வந்து சொல்லணும் பழிச்சுக்குவோம் அப்படி அப்புறம் என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் தகவல் வந்தது ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு சொல்லுறாங்க அதை பிழச்சிக்கணும் படிச்சிக்கானு நினைக்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் அந்த வேகத்தை குறைச்சி குறைச்சி அது செத்து போய் சொல்லி பண்ணுவோம் இடத்துல சொன்னாக்கா பட்டு அதிகம் உள்ள திகில் அடிக்கும் அது ஆட்பயில் அதை செத்து போயிடணும் அது நின்று போயிடும் என்ன செய்யணும் உள்ளே சொல்ல வேண்டியது தானே ஐயன் சொல்லலன்னு சொன்னாக்கா பெரும் கெடுதல் வரப்படாது வாய்வினைப்போ யாரு சீடு விழா சொல்லல் அப்படிங்கிறார் ஆனால் அதே எப்பவும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது நியாயமாக கேட்கும்போது உண்மையும் சொல்லுவார் சொல்ல வேண்டி கேட்டது அதுவும் அதனால பொய்யாமை பொய்யாமையற்றி அரம்பரை செய்யாமல் செய்யாமல் என்றன்னா பொய் சொல்லாமே இருந்தால் அது ரொம்ப உயர்தான் வேறொர்கள் செய்ய வேண்டிய தேவை இல்லைங்கிறார் பொய்யும் சொல்லாமன்னா பொய்யும் சொல்லலாம்ங்கிறார் பொய்யா அதாவது அந்த பொய் சொல்றது எப்படி வாய்மேன பிறருக்கு தீவு வரப்படாது அப்போ போய் சொல்லிக்கலாம் பொய்மே வாய்மடைத்த அது நிபந்தனை புறைய தீர்ந்த நன்மை பயக்குமேனே போய் வாயமடைத்தார் குற்றமில்லாத நன்மை அவனுக்கு ஏற்பட்டால் போய் கூட சொல்லலாம் அப்படிங்கிறார் இதெல்லாம் பெரிய சிக்கல் ஆகவே சத்தியம் நான் அனு கண்டது கேட்டது அப்படியே சொல்ல சத்தியம்ங்கிற கொள்கிறதா நடைமுறைகள் இருக்குது அந்த இலக்கணம் தான் பொருந்தது ஆனாலும் அதற்கு இலக்கணம் சாஸ்திரங்கள் வேற சொல்லப்பட்டுள்ளன இடத்த வச்சு நோக்கி வச்சுக்கணும் இருந்தாலும் இந்த சாஸ்திரத்தில் சத்தியம் நான்னு சொல்றேன் அதாவது விதயத்தில் சத்தியம் நான் அது முடிஞ்சது எந்திரத்தில் வில்லும் நான் எந்திரமே இயந்திரம் இப்பெல்லாம் துப்பாக்கி சொல்கிறாங்களே அதுமாதிரி தான் வில்லு துப்பாக்கி மதிப்பு தான் அங்கிருந்து ஒரு வில்லு போடுவாங்க துப்பாக்கி அப்புறம் கொண்டு குண்டு சொல்கிற மாதிரி அது மேலில் உள்ளவர்கள் அக்னி ஆசுரம் வர்ணாசுரம் பாஸ்பதம் பரதாசரம் இப்படியெல்லாம் அசரங்கள் வச்சுருப்பாங்க அதெல்லாம் வியாபாரத்தோடு சரி கழிவுத்துல அதெல்லாம் என்ன காணும் பேச்சு காணும் குண்டு தான் இப்போ நவீனம் எந்திரசக்தி மந்திரசக்திலாம் போச்சு அதுதான் இப்போ எந்திரசக்தி சுவிட்சு போட்டால் போதும் எல்லாம் வந்துடும் குமாரபாலத்தில் விருப்பம் பண்ணாலும் சரி விழுந்துடும் குண்டு அந்த மாதிரி வச்சுருக்காங்க அதன் பிறகு இலங்கைய மந்திரத்தின் மந்திரம் சாவித்திரியா மந்திரம் என்ன மந்திரங்கள் எல்லாரும் சாவித்திரி மந்திரம் தான் காயத்ரி மந்திரம் சொல்லப்படுது காயத்ரி மந்திரத்தை விட சாவித்திரி மந்திரம் உயர்வான் ஏன்னா மிருத்தியு யமுனை ஜெயிக்கலாம் அதான் சாவித்திரி இந்த மந்திரத்தை உபத கேட்டு ஜபிச்சு தான் சத்தியமான காப்பாற்றினது புருஷனை காப்பாற்றினது விருது விருது பக்தியோட மூணு மனைவிகள் என சாவித்திரி ஒன்று காயத்ரி சாவித்திரி சரஸ்வதி சரஸ்வதி இதை பிரபலமாக தெரியும் காயத்ரி அடுத்தபடியாக சாவித்திரி ரொம்ப தே கம்மி தெரியாது அது யமுனை ஜெயிக்கிற மந்திரம் அந்த அம்மா மந்திரம் தானே அவ்வளோ சாமார்த்தி இருக்கேன் காயத்ரி மந்திரம் ஞானத்துக்கு எதுவாகும் அது ஞானத்துக்கு கொடுக்கும் அதனால மந்திரத்தில் மந்திரங்களில் எல்லாம் கா எல்லாவட்டிலும் இலங்கிய சாவித்திரியா மந்திரம் நான் அப்புறம் மா தவறில் வஜிஷ்டன் நான் தவத்திலே பெரியவர்கள் அநேக பேர் இருக்காங்க வஜப தவசு அவர் தவான் இல்லை தவபலம் மிகுதி உடையவர் கௌசிகராஜன் சக்கரவர்த்தி இவர் நந்தினி வச்சுருந்தார் வேட்டையாடி வந்தேன் வந்த பிறகு பசுவோடு இருந்தான் படைகள் தான் இருங்க சாப்பாடு போடுறேன்னார் ஒரு அரை மணி நேரத்துக்கு எல்லோரும் சாப்பாடு வந்தது இது எங்கேருந்து நான் வந்தது எவ்வளோ நேரம் வயசுல மூட்டை மூட்டையாக வச்சுருக்கான் போட்ருக்கேன் அந்த நந்தினின்னு சொல்லக்கூடிய காமதியர் மக அது கொடுக்குதான் கெடுதலாம் கொடுக்குதான் சாப்பாடு கொடுக்குறதுல உணவு பொருள் கொடுக்குறதுல காமதியன் அப்படி கொடுக்குறதான் அது பார்த்தான் நல்லா சாப்பிட்டுட்டு பேசாமல் போக வேண்டியது தானே அப்படியே அப்புறம் கேட்குறானு ஏன் ஜாமிய உங்களுக்கு எதுக்கு இந்த நான் ராஜன் அது மாடு எனக்கு கொடுத்துரு எங்கள் நாட்டுக்கு பயன்படுனார் அப்பா என் மாடு இல்லை அது இருந்தேன்னா கொடுத்துடலாம் அது இங்கே கொஞ்சம் இருந்துட்டு கொண்டு விட்டேன் வந்தால் கூட்டிட்டு போ அப்படின்ட்ட போய் கூப்பிட்டேன் அது வரல வர முடியாதுன்னு சொல்லிச்சு அப்புறம் ஒழுக்க டைமை எழுக்கிறானா வலுக்கட்டமை எழுக்கும்போது முறையிட்டதான் என்ன அப்படின்னு அவன் அவன் சாமதி காட்டு உன் நீ காட்டு அப்படின்னதான் அப்புறம் சங்கல் பண்ணிடுச்சான் உடனே படவர்கள் அந்த பசு இருந்து உருப்பி தேவைதாமே ஒரு போய் துரத்துவரத்து அழிச்சு போட்டுதான் அப்போ படையில ஓடியே போயிட்டாங்க அப்புறம்தான் யோசனை பண்ணான் அப்படியேப்பா இவ்வளோ வலிம ஒரு மாடு இருக்குன்னா ஆச்சரியமாக இருக்கு இதை எப்படியாவது கொண்டு வந்துடணும் சரி அவருடைய தவம்னு சொல்கிறாங்க நம்ம வில்லு பலம் இருக்கு இல்லை படை பலம் அதுக்கு பிரியோகம் பண்ணி பார்ப்போம்னு சண்டைக்கு வந்தான் குறுக்குறா இல்லையா விதத்துக்கு வா அப்படின்னா அவ்வளோதானே ஆனால் அந்த யோகா நிறைய முன்னாள் அட்ட அவன் அம்ப போடுறான் போகிறான் அதுலேயும் அங்கேயே நின்று போகுது நீ எல்லாம் எரிய போகுது இப்போ எரிஞ்சு போய் பார்த்தான் இது நம்மளால் முடியாது உங்கள் தவ என்னுடைய சத்திரியை பலம் தோற்று போச்சு நான் என்னை மன்னிக்கணும் நீங்கள் உத்தேசம் பண்ணணும் அப்படின் நானும் சரிப்பா நீ தவம் பண்ண போறோம் அப்படி தான் தவம் பண்ண போனது மூணு திக்குல போய் தோற்று போய் நாலாம் திக்கில் ஜெயித்தார் ஜெயிச்சு அப்புறம்தான் வந்தார் அப்புறம் வைஷ்டர் வாயால் பிரம்மரிசின்னு பட்டம் கொடுத்தார் விஸ்வாமுத்தாரன் பேர் வந்தது ஆகவே அப்போது வைஷ்டர் தவத்தில் மிக்கவரு என்பதிலே இந்த கதை மூலம் நல்லா தெரிஞ்சுக்கலாம் எப்படி ஞானமதில் என்னுடையம் நான் யானை ஆச்சிரமத்தில் இல்லறம் நான் காணம் ஒரு பறவைகளில் கருடன் நான் கரியதனில் ஈனமிலா முத்தீனான் கதரில் நிறுதினான் ஐந்தாவது பாட்டிலும் சொல்றார் அதில் என்னுடைய ஞானம் நான் அதுதான் நான் என்னுடைய ஞானம் என்ன பிரம்மஸ்வரூபந்தான் பிரம்மசத்தியம் பிரபஞ்சம் மித்தை இந்த ஞானம்தான் அதுதான் ஞானத்தில் பிரதான ஞானம் உலகத்திலே எல்லாம் ஞானம் தான் ஞானம் உலக ஞானங்கள்லாம் லௌகிக ஞானங்கள்னு பேர் அது ஞானம்தான் ஞானம்னா விளக்கம்னு அர்த்தம் லௌகிக விளக்கம் அது ஒரு ஞானந்தான் இது ஆர்ம ஆன்ம விளக்கம் ஆன்ம ஞானம்னு பேர் அதனால ஐஷானமாகிய பிரம்மஸ்வரூபத்தின் ஞானமே ஞானம் அது நானாக இருக்கிறேன் நன்றான யானை ஐராவதம் நான் யானைகளிலே நன்றான ஐராவதம் தான் நான் சேஷ்டம் பொருந்திய ஐராவதம் தேவலத்தில் இருக்கின்ற வெள்ளை யானை நாலு கொம்பு இருக்குமா இதுக்கு ரெண்டு கொம்பு அது நாலு கொம்பா அதனால் அது விசேஷம் ஆச்சிரமத்து இல்லறம் நான் நாலு ஆசிரமங்கள் பரமச்சரியம் இல்லறம் வானபரசம் சன்னியாசம் உள்ள கூடிய நாலு ஆசிரமங்கள் வருணங்கள் நாள் பிராமண சத்திரிய வைசியன் சுத்திரன் சொல்லப்பட்ட நாலு வருணங்கள் வருணங்கள் பிறப்பால் இணைக்கப்படுகிறது ஆசிரமங்கள் மனபரிபாரத்தினால் இணைக்கப்படுகிறது மனபரிபாகம் தான் இங்கே ஆசிரமத்தின் நிலை அதனால் இந்த இல்லறந்தான் நானுங்கிற நாலு ஆசிரமங்கள்ல எதனால சொன்னால் இலவத்தாந்தால் நான் மூன்று ஆசிரமங்கள் அவன் ஆசிரமம் இருக்கியம் பானபுரம் சன்னியாசம் நிலைக்கிறதுக்கு இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றில் நின்ற துணை என்ன இல்வாழ்வான் என்று சொல்லக்கூடிய அவன் என்ன செய்யணும் மற்ற மூவர் கண்ணர் இயல்புடைய மூவரு கண்ணர் இந்த ஆசிரமத்தில் எப்படி இல்லாத ஆசிரமோ அதே போல மூணு ஆசிரமங்கள் இருக்கின்றன அவர்களுக்கும் நல்லாட்டி உள்ள துணை நல்ல வழியில் துணை செய்கிறான்னு சொல்ல ஏன்னா மற்ற மூணு பேரும் சம்பாதிக்க யோகதை இல்லை மூணு பேருக்கும் இவன் தான் சம்பாதிக்கிறான் பிச்சை கொடுக்குறான் பிச்சை கொடுக்குற யோகே இவனுக்கு உண்டு அப்புறம் அவங்க எப்படி ஏ அவங்க சம்பாதி சாப்பிட்லாம் அது வேணான்னு விட்டவங்க அவங்களாம் பிரம்மச்சேரி இன்னும் சம்பாதிக்க ஆரம்பிக்கல வானப்பிரசனம் வேணான்னு விட்டு பரிசையில் இருக்கிறான் தண்ணியாக விட்டு விட்டவன் அப்போ அவர்களுக்கு எப்படி ஜீவன் நடக்கிறதுன்னு சொன்னால் இவ தான் கொடுக்கணும் அப்படி கொடுக்கல என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு புண்ணியம் வராது கொடுத்தா புண்ணியம் உண்டு புண்ணியம் வரணும்னா கொடுத்தா கடமை ஆகவே புண்ணியம் சம்பாதிக்கா கொடுக்கறதே இல்லை சும்மா வேறு மணியாக கொடுக்கறது இல்லை என்ன புண்ணியம் களியும் வாங்கிட்டாங்க அவன் என்ன பண்ணுறான் புண்ணியம் சம்பாதிக்க தபசு பண்ணுறான் தபசின் மூலமாக புண்ணியம் சம்பாதிக்கிறாங்க அவங்க அதை இவங்க தபசி கொடுத்துறாங்க இங்கே இவர்கள் உழைப்பின் மூலமாக அதில் பொருளை கொடுக்குறாங்க உணவு முதலான பொருள் ரெண்டு பேரும் பரிமாறிக்கிறாங்க ஆக சரீரத்துக்கு உணவும் உடை மருந்து இருப்பது தேவைப்படுது இது இலக்காக செய்ய முடியும் மற்றவர்கள் செய்ய முடியாது மற்றவர்கள் என்ன செய்யலாம் தவம் பண்ணலாம் சன்னியாசியம் வானப்பரசம் பிரம்மச்சேரி கல்வி கற்கணும் அவனுக்கு வந்து தான் கொடுக்கணும் அதனால் இந்த ரெண்டு பேரும் பரிமாறுாங்க அவன் தவத்தின் மூலமாக வீடு கட்டுறான் இவன் பொருள் மூலமாக வீடு கட்டி ரெண்டு பேர் புண்ணிய சம்பாதிக்கிறாங்க தவம் இல்லையான்னு சொன்னாக்கா அவன் வெறுமனையே ஆயிரும் நாலு புண்ணியம்